حدیث, آئی آئی آر. ابو ابو حیراش حضرت عب... ابو حضرت ابن ஒருவர் தன் சகோதரரை ஒரு வருடம் வெறுத்தால் அவர் செயல் அவரின் ரத்தத்தை ஓட்டுவது அதாவது கொலை செய்வது போலாகும் என்று நபிசல்ல அவர்கள் கூற நான் கேட்டேன் அபோதா நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து